ரிக்கப்பட்டத நான் அறிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி நம்ம ரச்சிக்கப்பட்ட புதுசில முதலாவது ஏசு கிறிஸ்துவை நம்ம ரச்சகரா ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது புது விசுவாசிகளுக்கு ஏன் ஒரு சில நாட்கள் நமக்கு கூட உண்மையாவே நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கோமா அப்படிங்கிற கேள்விகள் ஏற்படும் இல்லையா அந்த கேள்விக்கு பதிதான் இந்த வீடியோ முதலாவது நம்ம ரச்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்குது நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனம் தெளிவா சொல்லுது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவ பாவ ரச்ச பாவத்திலிருந்து நம்மளை ரச்சிக்கிறவராக நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ உலக ரச்சிகராக என்னைக்கு நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கீங்க உங்க இருதயத்துல பாவ உணர்வு ஏற்பட்டவுடன் ஆண்டுவரே என்னை மன்னிச்சிருங்க உங்களுடைய திரு ரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி என்னைக்கு ஏசுவின் அண்டை வந்தீங்களோ என்னைக்கு அந்த பாவ மன்னிப்பின் ஜபத்தை ஏறடுத்தீங்களோ அன்னைக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கப்பட்டிருக்கீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனம் தெளிவா சொல்லுதுங்க வெளிப்படுத்தல் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம்னு சொல்றது முதல் முறையா நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும்போது மட்டுமில்ல எப்போ நீங்க பாவ மன்னிப்பின் ஜபத்தை ஏறு எடுக்கிறீங்களோ அண்டவரே இந்த பாவத்தையும் மன்னிச்சிருங்க இதை நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் இல்ல தெரிஞ்சு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி எந்தெந்த பாவங்களை குறித்து நீங்க மன்னிப்பு கேட்குறீங்களோ அவ்வளவு பாவங்களையும் ஏசு கிறிஸ்து மன்னித்து தேவன் மன்னித்து ஏசு கிறிஸ்துனுடைய திரு ரத்தத்தால் கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறார் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் ஒன்னாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுதுங்க கடைசியா ஒண்ணு பாக்கணும்னா நாம் ரச்சிக்கப்பட்ட உடனே அதாவது முதல் முறையா ரச்சிப்பின் அனுபவம் வரது பாத்தீங்களா அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் அப்ப இப்ப நீங்க யாரு தேவருடைய பிள்ளைகள் ஏன் அப்படியே தேவருடைய பிள்ளைகள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பாவம் செய்ததுனால ஏசு கிறிஸ்துவ ரசிகராக ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற காலங்கள்ல நாம் பிசாசின் பிள்ளைகளாக அல்லது பாவத்தின் பிள்ளைகளாக இன்னொன்னு சொல்லணும்னா பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம் எப்போ முதல் முறையாக நம்ம ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அண்டு வரைய என்னுடைய பாவங்களை மன்னியீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜவம் அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார் நம்மளை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார் அப்படின்னு யோகான் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் பார்க்கலாம் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா ரோமர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி வசனத்துல பாக்கலாம் அது என்ன மரணம் பாவம் செய்யறவங்க எல்லாருமே நரகம் அப்படிங்கிற இரண்டாவது மரணம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த நரகத்துல இருந்து மீட்கப்பட்டு ஜீவனுக்காக உட்க உட்பட்டிருக்கிறோம் ஜீவனுக்கு போகக்கூடிய அதாவது நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய ஒரு தகுதியை பெற்றுக்கொள்றோம் இதைதான் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுங்க சரியா அடுத்தது பாருங்கள் ஒன்று ஒவ்வொன்று அஞ்சாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை பார்த்திங்கன்னா நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த வசனம் தெளிவாக சொல்லுது அப்போது நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோமா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா ரச்சிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படிங்கிற அறிவு நமக்கு கண்டிப்பாக உண்டாயிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் தெளிவாக சொல்லுது அதனால் நீங்கள் ரசிக்கப்பட்டதை குறித்து எல்லாம் உங்களுக்கு என்ன வேண்டியதில்லை சந்தேகமே வேண்டியதில்லை இந்த ரச்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா நமக்கு உண்மையாவே பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற நிச்சயத்தை கொடுக்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தாங்க ரொம்ப எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை படிச்சு பாருங்க இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் நமக்குள்ள வாசம் பண்ணுங்கிறார் இவர் என்ன பண்ணுவார் நமக்குள்ள இந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பாரு இப்போ கூட பாருங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டீங்களா இல்லை பழைய பாவங்கள் ஏதாவது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காத பாவங்கள் இருக்கும் பொழுது மன்னிச்சிருங்க என்னுடைய தவற மன்னிச்சிருங்க நான் பரிசுத்தமாவில் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜபிக்கும் பொழுது உடனே பாவ மன்னிப்பு கிடைக்குதுன்னு சொல்லி வெளிப்படுத்தல் ஒன்னாவது அதிகார ஆறாவது வசனத்தை பார்த்தோம் இல்லையா அதே அந்த ஜபம் பண்ணி முடிச்ச உடன பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருச்சா அப்படின்னு சொல்ற நிச்சயத்தை பரிசுத்தாவியான நமக்கு உடனே கொடுத்துருவாருங்க ஒரு சமாதானம் ஏற்படும் இப்போ இந்த ப பரிசுத்தாவியானோர் கொடுக்குற நிச்சயத்தை நீங்க குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒருவேளை சாத்தான் பிசாசு அல்லது நம்மளுடைய மனுச ஆவி மனுஷனுக்குள்ள இருக்கிற மனசு ஒருவேளை எப்பமாவது உங்களை குழப்பிச்சுன்னா நீங்க குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது பரிசுத்த ஆவியானவர் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தைரியமா நம்பதான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பொதுவா நம்ம ரச்சிக்கப்படும் பொழுது அந்த முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவ ரச்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு சில மாற்றங்கள் நமக்குள்ள நடக்கும் அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத தான் அந்த ஸ்லைட்ல இருக்குது ஒண்ணு பாவத்துல இருந்து வருகிற அந்த குற்ற உணர்வு நம்மளை விட்டு போகும் ரெண்டாவது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் தேவனை அதிகமா பிடிக்கும் பைபிள் வாசிக்க பிடிக்கும் கிறிஸ்தவ பாடல் பாட பிடிக்கும் ஜபம் பண்ண கூட பிடிக்காங்க அவ்வளவுமே நம்ம அடிக்கடி சர்ச்சுக்கு போக ரொம்ப பிடிக்கும் பரிசுத்தமா வாழ பிடிக்கும் பாவங்கள் செய்ய பிடிக்காது பாவம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்றதுக்கு பிடிக்காது எவ்வளவோ பிரெண்ட்ஸ் இருந்தா கூட ஆவிக்குரிய நண்பர்கள் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இல்ல சர்ச்ல இருக்கிற பிரெண்ட்ஸ் யாராவது தான் அவங்க கூட பழகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாற்றங்கள் எல்லாமே நமக்குள்ள அன்னைக்கே நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு ஆஹ் காரியங்களாவது மாற்றங்களாவது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் எப்போ அந்த ரச்சிக்கப்பட்ட புதுசுல அப்படி நடக்கும் பொழுது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நீங்க ரச்சிக்கப்பட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரிங்களா ஒருவேளை நீங்க இன்னும் யோசிக்கலாம் அப்பா ரசிக்கப்பட்டாச்சு இனிமே நம்ம எப்படி வாழ்ந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம் கிடையாதுங்க அணு தினமும் நம்ம வேண்டிய அவசியம் இருக்கு அணு தின ரச்சிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அத நிகழ்கால ரச்சிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சயின்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க திழிக்கு ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது ஒண்ணு குருந்தையர் ஒன்னாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அணுதினமும் நம்ம ரச்சிக்கப்பட வேணும் அணுதினமும் அந்த ரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாங்க நம்முடைய பாவங்களை என்னைக்கு அறிக்கை தேவன் மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்லி அந்த வெளிப்படுத்தல் ஒன்னாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா இப்ப மட்டும் இல்லங்க எப்பவுமே ஆவியானவர் நம்ம மன்னிக்கப்படாத ஏதாவது பாவங்கள் இருந்துச்சுன்னா அதை நினைப்பூட்டுவார் ஒருவேளை இன்னைக்கு நம்ம காலையிலிருந்து செய்யும் பொழுது நம்மளை அறியாம ஏதாவது தவறு செய்துட்டோம் இங்களேன் நைட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு நிமிஷம் இன்னைக்கு காலையிலிருந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்தா ஆவியானவர் நம்ம செய்த தவறுகளை சரியாக காண்பித்து கொடுப்பார் அப்படி ஒருவேளை பாவ உணர்வு ஏற்படும் பொழுது ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தால் நாம் கழுவி திரும்பவும் சுத்திகரிக்கப்படுவோம் ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்தில் வளரணுங்க முதலாவது ரசிக்கப்பட்ட உடனே நம்ம ஒரு குழந்தையை போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிறக்கிறோம் அந்த குழந்தையா இருக்கிற வாழ்க்கை அதோட நிற்காது குழந்தை என்ன செய்யணும் வளரணும் இல்லையா அப்படிதான் நம்ம முதலாவது ரசிக்கப்படும் பொழுது ஆவிக்குரிய குழந்தையா இருக்கிற நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும் இது அனுதினமா பரிசுத்திலையும் வளரணும் அனுதினமா விசுவாசத்திலையும் வளரணும் அனுதினமா எல்லா காரியங்களையும் நம்ம வளரணும் அப்போ ஒவ்வொரு நாளும் பாவ உணர்வு வந்துச்சுன்னா கவலையே படாதங்க அந்த பாவத்தை திரும்பவும் அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் வந்துட்டு இந்த மனுஷர்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேள்வி ஒரு வேலை நடத்துனாருன்னா நீங்க தைரியமா வெட்கப்படாம அந்த நபர்கள்கிட்ட போயே என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லி தைரியமா கேளுங்க அவங்களே ஆச்சரியப்படும் என்ன இந்த மனுஷனுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு தடவை ரசிக்கப்பட்டதோட நின்னுறாதங்க அனிதமும் ரச்சிக்கப்பட முயற்சி பண்ணுங்க இந்த வீடியோ இந்த பிடிஎஃப் இந்த பிபிடி இந்த ஆடியோ வெர்ஷன் இந்த கண்டென்ட் எல்லாமே நீங்கள் இலவசமாக பயன்படுத்திக்கலாம் உங்கள் சபையில் பயன்படுத்தலாம் எங்களுடைய லோகோவை எடுத்துக்கிட்டு இந்த ஒரிஜினல் கண்டென்ட்ல தைரியமாக பயன்படுத்தலாம் இது வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வெப்சைட்லேயோ எங்களுடைய டெலிகிராம் சேனல்ஸ்லேயோ போய் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்